ம் ஆய மமாா வாக்ோத்தலமிணம்மதம் மாஹம்மைய யத்சி சன் தூா உலகோருத்து புத்தம் मे சோமிய पुरुषः स्वपितिनाम स्वमपीतो ீருஷி चक्षते ஸ்வியப்பீத்த சீ சூத்திரே பிரபம் திஷம் பதி அணியாத்தனம் அலுவா் போய மு சோமிய தன்மனோஷம் திஷம் பதி அநியா்வா பிரணமேவோபயனும் சோமியமன அனிபே மே சோமியீதி நாம ஆ நயன் தோனாய அநாயயம் தப்பாச்சத்தை அநனா ஷுங்கமு சோமியீதி நேதமூலம் பவிஷத்தீதி உத்தாலகர் ஸ்வேதகேத்துவுக்கு புரியும் வரையில் பொறுமையாக பல உதாரணங்களை மேற்கோள்களை சான்றுகளை சொல்லி விளக்கி முதல்ல ஒன்று பார்த்துட்டோம் உறங்குதல் என்பது என்ன உறங்குதல் என்பது ஒருவன் ஜீவனானவன் காரணமாகிய சத்தில் ஒடுங்கி விடுகிறான் ஒடுங்கி விடுகிறான் இணைந்து விடுகிறான் அந்த வார்த்தை ஒருங்கிணைந்து விடுகிறான் ஜீவனானவன் தன்னுடைய காரணமாகிய சத்தில் ஒருங்கிணைந்து விடுகிறான் அப்படி ஒரு பொருள் அல்லது ஜீவன் தன் ஸ்வரூபத்தில் ஒடுங்கி விடுகிறான் அதுதான் நம்ம கடைசியாக பார்த்துருக்கோம் சே ஸ்வகு ஹியபீதோ பவதி இத்தியாச்சத்தை அதையும் போடுகணும் இச்சக்ஷதே ஸ்வபிதி இ சாதாரண ஜனங்கள் அவன் தூங்குறான் சொல்லுகிறார்கள் அறிஞர்கள் அப்படி சொல்லுவதில்லை அறிஞர்கள் அவன் தன் உண்மையான இயல்பில் ஒடுங்கி இருக்கிறான் இதிலிருந்து என்ன தெரிகிறது பொய்யான இயல்பு தனித்தன்மை அகங்காரம் இதெல்லாம் சொல்றோமே இதெல்லாமே மித்தியாஸ்வாவ சத்யஸ்வ பூர்ணாவ அபூர்ண அபூர்ணமா இருக்கேங்கிறது இருக்கே அது மித்தியா நான் அபூர்ணமானவன்கிறது இயல்புதானே அப்படின்னு சொல்லலாம் இல்ல இல்லை இது பொய்யான வாஸ்தவமான ஸ்வபாவம் என்னது நிரகங்காரா மித்யா சுவாம் எனது அகங்காரா எனக்கு அகங்காரம் தான் அகங்காரம் என் இயல்பு சொல்லிட விடாது அகங்காரம் என்னுடைய போலியான இயல்பு தனித்தன்மை என்பது என்னிடம் உண்மையில் இல்லை நான் என்பதும் நீ என்பதும் உண்மையில்லை ஆதிசங்கரர் பிரம்மசூத்திரத்தை இதைத்தான் முதல்ல தொடங்குற நீ என்பதும் நான் என்பதும் பொய்யே உண்மையில் கிடையாது அஸ்மத் பிரத்ய கோச்சர நல்ல பிரம்மசூத்ரக்சன் படிச்சா தெரிஞ்சிடும் அது எப்பவுமே ஒருத்தருக்கு நல்லா ஞாபகம் இருக்கிறது நல்லதுதான் அந்த பிரம்மசூத்திரம் இன்ட்ரடக்ஷன் அத்தியாச பாஷ்யம் அது ரொம்ப மனசுல ஆழமா இருந்தால் நல்லது இருக்கட்டும் அறிஞர்கள் அவ்வாறு சொல்லுகிறார்கள் போடலாம் தப்பு இல்லை அறிஞர்கள் என்ன சொல்லுகிறார்கள் அவன் உண்மையான இயல்பில் அப்பொழுது இருக்கிறான் உறங்கும் உண்மையான இயல்பில் இருக்கிறான் உண்மையான தன்மையில் இருக்கிறான் மற்ற நேரங்களில் பொய்யான தன்மையோடு தன்னை இணைத்துக் கொண்டு வேற்றுமைகளை வளர்த்தி தானும் துன்புற்று மற்றவர்களையும் துன்பப்படுத்துகிறான் அப்படி புரிஞ்சுக்கணும் நம்ம இல்லாட்டி தானும் இன்புற்று மற்றவர்களையும் இன்புறுத்தி துவைதம் வேணுமே துன்புறுத்துறதுக்கும் துவைத்தம் வேணும் இன்புறுத்தறத்துக்கும் துவைத்தம் அடுத்தது அந்த உதாரணம் சொல்லி முடிஞ்சது அதுக்காகவே இந்த பறவையை கயிற்றால் கட்டப்பட்ட பறவை உதாரணம் சொல்லப்பட்டது ஆகா அந்த இடத்துல மனஹாங்கிறதுக்கு ஜீவன் சொல்லியிருக்கேன் பிராணங்கிறதுக்கு சத்துன்னு சொல்லியிருக்கேன் மறந்துடாதீங்கயோ பிராணபந்தனகும்ஹி சோமிய மனஹான்னா என்ன அர்த்தம் பிராணம் ஹி ஜீவ அதாவது சத்காரணம் ஹி ஜீவா சத்காரியம் ஹி ஜீவா அப்படி போட்டுக்கணும் ஆக மனசானது மனசுனா ஜீவன் சத்தினுடைய காரியமாக காணப்படுகிறது அப்படி புரிஞ்சுக்கணும் காரியமாக காட்டப்படுகிறது மாயையா இந்த இப்போ மூணாவது மந்திரத்துக்கு அர்த்தம் பார்க்குறோம் இப்போ இந்த அர்த்தத்தை சொல்றதுக்குள்ள வகுப்பு முடிஞ்சு போயிடுது காலையில என்ன சொல்லுகிறது உபனிஷத்து அர்த்தம் சொல்றது அந்த சொற்களுடைய பொருளை சிந்திக்க சொல்றது இப்போ முதல்ல ஸ்வபித்திங்கிற பொருளை ஸ்வபித்தி என்னும் சொல் பொருளை முதல் இரண்டு மந்திரங்கள் விளக்கியது உறங்குகிறான் என்ற சொல்லை இரண்டு என்ற சொல்லை இரண்டு பொருள்களோடு அந்த சொல்லுக்கு ரெண்டு வகையான அர்த்தம் இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் சொல்லிட்டு அடுத்த மந்திரம் இப்ப இன்னொரு சொற்க சொல்லை எடுத்துக்க போகிறது அசநாயா அசநாயா இந்த யா வந்து இந்த இடத்துல லோபம் ஆயிருக்குல்லாம் சங்கராச்சாரஸ்வரர் அதெல்லாம் அப்புறம் பார்ப்போம் ஆஹா அசனாயா அசனாய் என்ன அர்த்தம்னா சாப்பிடறதுக்கு ஆசைன்னு அர்த்தம் சாப்பிடறதுக்கு உணவு உண்பதற்கு காரணம் என்ன பசி பசினால்தான் பசிக்கிறதோ பசிக்கலையோ சாப்பிடறோங்கிறது முட்டாள்தனம் அது வேற விஷயம் வள்ளுவர் சொல்றார் துவர பசித்துங்கிறார் அதாவது அதை வந்து முன்னால் சாப்பிட்டது செரிச்சுடுத்தா அப்படின்னு பார்த்துட்டு தான் சாப்பிடணும் அப்படின்னு ஒரு இது இருக்குது ஒரு குரல் இருக்குது அது மருந்துங்கிற அதிகாரத்தில் தான் இருக்குது துவர பசித்து அப்படின்னு வரும் அதனுடைய கடைசி லைன் இருக்கட்டும் இப்போ இந்த அசநாயாங்கிறது என்ன பசி அந்த பசி பசினால் நாம் சாப்பிட்றோம் ஆனால் சாஸ்திரம் என்ன சொல்கிறது இங்கே கொஞ்சம் விளையாட்டெலாம் பண்ணுறது பசி காரணம் பசிங்கிறது வந்து பசிக்கு நான் வேற ஒரு அர்த்தம் சொல்லுவேன் அதான் சம்ஸ்கிருதத்தில் வார்த்தைக்கு அர்த்தம் சாப்பிடணுங்கிறதுக்கு விருப்பம்னா என்ன அர்த்தம்னு கேட்டா இந்த உள்ளுக்குள்ள ஒரு இது இருக்கான் என்னது ஜீரணம் பண்றதுக்கான ஜலம் உடம்பு வயிற்றுக்குள்ள இருந்துட்டுருக்கு வயிற்றுக்குள்ள நெருப்பு இருக்கு வயிற்றுக்குள்ள தண்ணீர் காற்றும் இருக்கு சமான பிராணம்னு சொல்றோம் ஆகையினால இங்க வாயுவை பத்தியோ ஆகாசத்தை பத்தியோ பேச்சே வரல ஆனா உபனிஷத்து என்ன பண்றது உள்ளுக்குள்ள ஜலம் இருக்குப்பா அந்த ஜலம் வந்து அந்த ஜலம் வந்து அது ஆகாரத்தை இழுக்கிறது ஆகாரத்தை இது பண்றது ஆகையினால ஜலந்தான் சாப்பிட விரும்புறதாம் ஜலந்தான் சாப்பிட விரும்புறது அப்படி ஒரு விதமா நீங்க கொஞ்சம் தலையை மூக்க சுத்தி தலையை சுத்தி மூக்க தொடருஷ சொல்றதுக்கு தானே அர்த்தம் சொல் மந்திரத்துக்கு தானே அர்த்தம் சொல்ல முடியும் அதில் இந்த மந்திரத்துக்கு அப்படி அர்த்தம் சொல்றது அந்த மந்திரம் அப்படி பேசுறது இப்ப வந்து பூஜை பூஜையே ஆனந்தம் அப்படின்னு சொல்றோன்னு வச்சு பூஜையே ஆனந்தமா இருக்கு இது ஆசிரமத்தில் இருக்கிற கிளாஸ் புரியறதோ இல்லையோ இந்த ஆசிரமத்தில் நினைக்கிறேன் என் மகிழ்ச்சிக்கு நிகழ்ச்சி எனக்கு என்னுடைய மகிழ்ச்சிக்கு காரணமாக இருக்கிறது அதான் அர்த்தம் அதனால எப்படி இது காரணமா இருக்கோ ஒரு ஒரு விஷயமானது என்னுடைய சந்தோஷத்துக்கு காரணமாக இருக்கிறதோ அப்படி உணவை சாப்பிட வேண்டும் என்கின்ற எண்ணத்துக்கு ஒரு காரணம் இருக்கிறது அந்த காரணம் என்னதுன்னா அந்த காரணம் வந்து இந்த ஜலம் வந்து கேட்கறதாம் இந்த ஜலம்தான் இழுக்கிறதாம் ஆக அன்னத்தை சாப்பிட்றதுங்கிறது ஜலந்தான் சாப்பிடுறதாம் அன்னகாரணம் ஜலம் அதான் விஷயம் அன்ன ஜலம் பசி அன்னகாரணம் காரணம் உணவை உண்பதற்கு பசி காரணம் உணவை உண்பதற்கு என்னது அந்த ஜலந்தான் காரணம் அப்படின்னு ஒரு வித்தியமா வித்தியாசமா சொல்றது உபனிஷத்து பாருங்க மந்திரத்துக்கு அர்த்தம் பார்க்கலாம் ீக்கேகேத்துவாச்சே பத்தி மாதுந்தான் என்னிடம் இருந்துருந்து அசனீ சோமிய அன்பிர் மகனே என்னிடம் இருந்து இந்த பசி தாகத்தை பற்றி தெரிந்து கொள் பசி தாகம் என்றால் என்ன என்பது பற்றி தெரிந்து கொள் விஜா அடிக்கடி வருது விஜக்யம் விஜானீஹி இதெல்லாம் வந்துட்டே இருக்கு ஆஹா விசேஷேட ஜானி நல்லா சொல்றேன் நல்லா கவனமாக கேட்டு தெரிஞ்சுக்கோ இது உவாச்ச உவாச்சா போட்டு சப்ளை பண்ணி ஃபுல் ஸ்டாப் வச்சுடணும் அதுக்கப்புறம் அதுவே சொல்றது புருஷிஷதி நாமிதம் நயன் போட்டுக்கணும் அங்கேயும் அதெல்லாம் மந்திரங்கள் எல்லாம் இருக்காது நம்ம தான் புரிஞ்சுக்கணும் எத்த எத்தனை இங்க வந்து எப்பொழுதும் எஸ்மின் காலேன்னு அர்த்தம் எந்த நேரத்தில் ஏதத் புருஷா ஏதத் புருஷ இந்த ஜீவன் எத்திர எஸ்மின் காலே ஏதன் நாம புருஷா ஏதன் நாம புருஷா பவதி ஏதன் நாம ஏதன் நாமன்னா இந்த பெயருடையவனா இருக்கான் பசி உடையவனாக பசி உடையவனாக இல்ல எனக்கு பசி நானே பசின் பசியாக மாறிடுறான் அந்த அர்த்தத்தில் சொல்லியிருக்கு ஏதன் நாம புருஷகா பவதி பசி உடையவன் தாகத்தை உடையவன் என்று எப்பொழுது சொல்லப்படுகிறான் அப்படின்னா இங்கே தாகத்தை பற்றி பேச்சில்லை இங்கே வந்து பசிக்கிறது மாத்திரம் சொல்லுகிறது ஏதத் புருஷகா அசி சிஷதி அசி சிஷத்தின்னா விரும்புகிறானோ அசித்தும் இச்சதி அசிஷிஷதி இதெல்லாம் சம்ஸ்கிருத்தில் இதெல்லாம் பிரயோகங்கள்லாம் உண்டு கந்தும் இச்சதி ஜிமிஷதி இப்படிலாம் வரும் கத்தும் இச்சதிஷதி இந்த இச்சைய சேர்த்து அப்படி ஒரு அர்த்தம் வரும் ஜாத்தும் இச்சதி ஜிஜாசதி நிக்ஞாசக்தி நிக்னாசக்தி திக்னாசத்தை எல்லாம் சொல்லுவோம் ஆகையினால இங்கே வந்து அசிஷி சத்தின்னு சொன்னால் சாப்பிடுவதற்கு விரும்புகிறானோ விரும்புகிறான் என்று சொல்லப்படுகிறானோன்னு அர்த்தம் சொல்லப்படுகிறானோ எப்பொழுது இந்த ஜீவனானவன் எஸ்ன் காலே புருஷோஷதி அசிக்கும் இச்சிட்டு திரு புருஷ்லாமே நாம ஷாப்பிடுறதுங்கிறது எல்லாருக்கும் பிரசித்தமாக இருக்கிற விஷயம் நாம ஆசித்த நயன் தண்ணீர் தான் தண்ணீர்னா இந்த இடத்துல ஜீர்ணக்திக்க ஜலம் அர்த்தம் என்னது லிக்விட்ற லிக்விட் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுகிறார் ஆக உள்ள ஒரு லிக்விட் சுரக்குமா அது வந்து சொல்றோம் இல்லையா என்னது சிறுகுடலை பெருகுடல் திங்கறதுமா சிறு குடலை பெருகுடலை திங்கிறதுப்பா பசி தாங்க முடியல அப்படின்னு சொல்றோம் இல்லையா அது மாதிரி உள்ளுக்குள்ள வந்து அது அரிக்க ஆரம்பிக்கும் அங்க வந்து அசிடிட்டிங்கிற அதுதானே அது உள்ள வேற அது வேற அந்த ஜலம் எல்லாம் எல்லாம் இந்த அசிசி தான் வந்திருக்கும் அதுவும் அந்த பசிக்கிறது அப்ப உள்ள வந்து என்னதுன்னா அந்த நீர் சுரக்கிறது அந்த நீர் வந்து தான் சாப்பிடும் இவன் புருஷன் சாப்பிடணும்னு நினைக்கிறான்னு நம்ம நினைக்கிறோமா என்ன சொல்றது புருஷன் இங்க என்ன சொல்றது அந்த ஜலம் தான் சாப்பிடுறதுக்கு விரும்புறது உணவை இழுக்கிறதுக்காக விரும்புறது ஆகையினால ஆபஹா சாதாரணமா அசனாயான்னு சொன்னா பசின்னு அர்த்தம் இங்க வந்து அசனாயனா ஜலம்னு அர்த்தம் அவ்வளவுதான் ஹோல் இத படிச்சு முடிச்சா என்ன தெரியும்னா அசனாயாங்கிற பதத்துக்கு சாதாரணமா பசின்னு அர்த்தம் இந்த கான்டெக்ட்ல அசனாயான்னு சொன்னா ஜலம் அர்த்தம் இதுக்கு போய் இவ்வளவு நேரமா அப்படின்னா பரவாயில்ல வேற எதுக்கும் பயன்படுத்தி இருந்தா தானே பயன்படுத்தினா என்ன குறைஞ்சா போய்டும் ஆகையினால ஆப்பகாயம் நயன்தே அசித்தம் தத்து அன்னம் நயந்தே சாப்பிட்டதை அதுதான் இழுத்துன்னு போறது நயன்தேன்னு சொன்ன ஆபுவட்சம் அதனால நயன்தே போட்டிருக்கு நீ தாத்துவாலக்கன்னு சொல்றோம் இல்லையா நாயக்கன்னா என்ன அர்த்தம் மக்களை நடத்துபவன் வழி நடத்துபவன் சொல்லுவோம் நடத்துபவன் போரும் நடத்துபவன் நயன்தே அது எப்படியால் அது எப்படி சொல்றீங்க நீங்க நடத்திட்டு போறது ஜலந்தான் கொண்டு செல்லுகிறது நடத்தி கொண்டு போகிறது அது எப்படி அப்படின்னு கேட்டா தத்யா அது எப்படி எனில் புரிய கோய அஸ்வநாயக புருஷநாய கோ பசுமாட்ட நடத்தின்னு போறவன் அர்த்தம் நாயகான் நம்ம நமக்கு தெரிஞ்ச நாயகான்லாம் சொல்லார் ஒரு பிரம்மச்சாரியிட்ட பரமார்தான் சுவாமி பாடம் நடத்தி இருந்தார் கிழிக்கு என்னடா அப்படின்னார் கிழிகின்னு கிளிக்கு சமஸ்கிருத்துல என்னடா சொல்றதுன்னா கிளிகிட்டு நாய்க்கு என்னஸ்கிரு நாயகா நாயகா கோநாயகா அப்படின்னு சொன்னா பசுமாட்ட நடத்திண்டு போறவன் மேய்க்கிறவன் அர்த்தம் மேய்க்கிறவன் அதே மாதிரி குதிரையை மேய்க்கிறவனுக்கு என்ன பேரு அஸ்வநாயன் பேரு அதே மாதிரி மக்களை எல்லாம் நடத்தி செல்ற ராஜாவுக்கு என்ன பேரு புருஷ நாயன் புருஷ நாயகா கலெக்டர் எல்லாம் வந்து கோநாயகா அஸ்வநாயகா புருஷ நாயகா இந்த நாயர்லாம் இதுல இருந்து வந்திருக்கணும் ஏதோ நடத்தின் நாயக்கன் வந்து நடத்தி செல்றவன் அர்த்தம் நீ தாத்து இதெல்லாம் வந்திருக்கும் ஆகையனால புருஷனாயி ஏவம் எப்படி லோகே லௌகிக்கே லௌகிக்க ஜனாக வதந்தி அது மாதிரி அசனாய்த்தி தா ஆச்சக்ஷத்தை அசனாயாங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா ஜலம்னு அர்த்தம்னு அசனாயனா பசின்னு அர்த்தம் இல்லை உணவை கிரகிக்கிற ஜலத்துக்கு பேரு தான் அசனாயான்னு பேரு அதையே அசனாயா போட்டீங்க அப்படின்னா ஜலத்துக்கு வந்து அசனாயாங்கிறது ஸ்திரீலிங்கமாக எடுத்துட்டார் ஜலத்துக்கு என்ன ஆப்பகாங்கிறது ஸ்திரீலிங்கம்னா அஷ் ஆபகாங்கிறது ஸ்திரீலிங்கம் அப்படின்னா ஆபஹான்னா வந்து பகுவட்சனம் ஆச்சேன்னா இது வேதம் அப்படி சொல்லி எடுத்து விட்டுடுன்ட்டார் வேதம் அப்படி சொல்லி எடுத்து அசனாயாஹா அப்படின்னு இருக்கணுமே அப்படின்னு சொன்னால் அப்படிலாம் வேண்டாம் அந்த மாதிரி ஒரு அர்த்தம் எல்லாம் பண்ணீங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கார் ரொம்ப நீங்கள் கவலைப்படாதீங்க மந்திரம் புரிய ஒார் சுங்கம்சனி சென்டென்ஸ் தபா அசனாயா இது எப்படி பசுவை நடத்தி செல்பவன் குதிரைகளை நடத்தி செல்பவன் மனிதர்களை நடத்தி செல்பவன் என்று சொல்லுகிறோமோ அப்படி நீரானது உணவை கொண்டு செல்லுகிறது இழுத்துக்கொள்கிறது நடத்தி செல்கிறது போட்டுக்கலாங்கிற சுங்கம் சுங்கம்னு சொன்ன ரொம்ப சம்ஸ்கிருத பதப்படி பார்த்தா இந்த நம்ம சுங்கவரி அந்த சுங்கம் எல்லாம் இல்லை இந்த சுங்கம்ங்கிறது வந்து காரியம்னு அர்த்தம் இந்த இடத்துல ஆனா வந்து சாஸ்திரத்துல சுங்கம்னு சொன்னா முளைன்னு அர்த்தம் அங்குரத்துக்கு பேர் அங்குரத்துக்கு பேரு சுங்கம்னு பேர் உற்பத்தித்தம் சுங்கம் உற்பத்தித்தம் சுங்கம்னா தோன்றிய முளை தோன்றிய முளை இங்க என்ன புரிஞ்சுக்கணும்னு கேட்டீங்கன்னா காரியம்னு புரிஞ்சுக்கணும் தோன்றிய காரியத்தை நீ இவ்வாறு தெரிந்து கொள்க விஜாநீகி ஆகவே இந்த சாப்பாடை எடுத்துக்கிறதுக்கு ஒன்னு இருக்கு இந்த உணவு காரியம் அன் இதனுடைய தாத்திர தான் அன்னம் காரியம் ஜலம் காரணம் உடம்புக்குள்ளேயே பாரு ஜலந்தான் காரணம் அன்னம் காரியம் அதுதான் சுடர் ஆகையினால இதுக்கு மூலம் இல்லைன்னு நினைச்சுக்காதே இத கடைசியில ஒண்ணும் இல்லாத நிலைக்குத்தான் போயிடும்னு நினைக்காது எல்லாமா இருக்கிற ஒரு பொருளை கிட்டதான் இது போகுமே தவிர ஒண்ணுமே இல்லாத அசத்தா இது ஆயிடாது எது இந்த காரியம் அசத்துல போய் முடியாது சத்துலதான் நிறைவு பெறும் சத்து எதுல நிறைவு பெறும் கேட்கக்கூடாது சத்து எப்பவும் இருக்கும் சத்துன்னு சொன்னாலே இதை தோன்றி மறைந்து இரு தோன்றி மறைந்து ஒடுங்குவது எதுவோ அதுதான் சத் இந்த தோன்றி இருந்து ஒடுங்குகிறதோ அதுதான் சத் அது அழிவதில்லை அது நித்தியம் சத்தியம் புரிஞ்சுக்கணும் என்ன சொல்ற தாத்யம் என்ன அமூலம் ந பவிஷ்யத்து ஒரு நாளும் மூலம் இல்லாம போயிடாது நம்ம மூல காரணத்தை பத்தி வேர்டே வரல இப்பதான் முதல்ல வருது மூலம் இல்லாம போயிடாது எல்லாம் கடைசியில மூலத்துல தான் போய் முடியும் மூலத்தில்தான் முடியும் மூலமில்லாதது கிடையாது காரணமில்லாத ஒன்று இல்லை காரியம் அனைத்திற்கும் கடைசியில் ஒரு காரணம் இருக்கிறது அந்த காரணத்தில் இவை போய் ஒடுங்கிவிடும் என்று தெரிந்து கொள்கிற இதம் அமூலம் பவிஷதி இஜானீகி அக தோன்றிய காரியம் அனைத்தும் காரணமில்லாதது என்று நினைத்து விடாதே தோன்றிய காரியம் அனைத்தும் காரணமற்றது என்று நினைத்து விடாதே எல்லாவற்றிற்கும் காரணம் இருக்கிறதுல வாழ்க்கையில சில பேர்லாம் ஏன் சாமி புரிஞ்சிக்கவே முடியறதில்லை அப்படிங்கிறாங்க இது ரொம்ப ரொம்ப காலமா கேள்வி இருக்கிற கேள்வி சில பேரை ஏன் புரிஞ்சிக்கவே முடியறதில்லை அப்படின்னா யாரத்தா யாருக்கு புரிஞ்சிக்க முடியறது நம்மளே நமக்கு புரியறதா நம்ம மனசு நமக்கு சரியாக புரிஞ்சு விடுறதா என்ன நம்ம மனசோ உடம்போ நமக்கு தெளிவாக புரிஞ்சுடுச்சா என்ன நமக்கே நிறைய குழப்பங்கள்லாம் இருக்குது அப்புறம் இன்னொருத்தரை நமக்கு புரியலேன்னு நம்ம சொல்கிறோம் அப்போனா இதுக்கெல்லாம் என்ன அதுலேருந்து என்ன ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் இது என்ன காரணம் தெரிஞ்சுக்க விரும்புறோம் எல்லாருக்கும் காரணம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசை சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது ஒரு வீட்டில் ஒரு சின்ன பையன் இறந்து போயிட்டான் தற்கொலை பண்ணிட்டு இறந்து ஒரு பையன் சின்ன பையன் இறந்து போயிட்டான் யாருக்குமே காரணம் தெரியல இப்ப இறந்தது கூட துக்கமா தெரியல என்ன காரணம் தெரியல யாருக்கும் கண்டே பிடிக்க முடியல என்ன காரணமா இருக்கும் இப்போ இறந்த துக்கத்தை விட அந்த இறந்ததுக்கு காரணம் தெரியாம இருக்கு பாருங்க அந்த துக்கம் பெருசா இருக்கு என்ன தெரியறது நமக்கு காரணம் தெரியும் கஷ்டம் வந்ததுன்னா என்ன பண்றாங்க உடனே ஜோசியர்களுக்கு என்ன காரணம் ஏன் இவ்வளவு கஷ்டம் அவர் என்ன சொல்ற அவருக்கே தெரியல அவர் என்ன பண்ணுவார் அவருக்கு சாப்பாட்டுக்கு அதுதான் காரணம் அவரோட தொழில் தான் அவர் சாப்பாட்டுக்கு இது மாதிரி இந்த காரணக்காரிய விசாரம் அதுதான் அவருக்கு காரணம் என்ன பண்ணுறது இன்னைக்கு சரியாக சொன்னால் எனக்கு கிடைக்கும் அப்படி சொல்லிவிட்டு கணக்கணக்கெல்லாம் போட்டு பார்த்து இதை போட்டு பார்த்து அதை போட்டு பார்த்து எல்லாம் அவர்கிட்ட சொல்லுவார் அவருக்கு என்ன தெரியும் ஓ இதெல்லாம் காரணம் சொல்லிவிட்டார் அப்படின்னு டாக்டர் எல்லாம் பாருங்களேன் முதல்ல காரணத்தை கண்டுபிடிக்கத்தான் ட்ரை பண்ணுறாங்க அப்புறம் எல்லா டெஸ்ட்டும் பண்ணதுக்கப்புறம் கண்டே பிடிக்க முடியல என்ன காரணமோ தெரியல அப்படின்னா என்ன பண்றது ஓம் பிராரப்தம் ஒரு காரணம் கண்டுபிடிக்க முடியலன்னா என்ன சொல்றது ஓ தலைவிதி ஓம் பிராரப்தம் நான் என்ன பண்றது அப்படின்னா அது பிராரப்தம்னா என்னது அது நீ ஏதோ ஜென்மாவில் பண்ணது எப்போ பண்ணது அது எப்படி வந்தது உங்களுக்கு கோபம் வரும் பேர்லயே இப்ப எங்க இந்த வ இங்கே உட்காத்தி வச்சு எங்களை கழுத்து இருக்கிறது அதுதான் வந்து இப்போ உங்களுக்கு வேலை பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ இந்த கிளாஸே பிராரப்தமானாலும் ஆயிடும் துக்க பிராரப்தம் இதுலேருந்து தெரிஞ்சு வச்சு எல்லாருக்கும் இந்த காரணம் தெரிஞ்சுக்கணும்னு ஒரு அரிப்பு அந்த கியூரியாசிட்டி தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை இருக்கு காரணமே இருக்காதோ அப்படின்னு நினைச்சுடாத ஒரே காரணம் தான் சொல்ல போனால் காரணம் ஒன்று தான் இருக்கு அது வந்து காரிய காரண பேதத்தை காட்டுறது இந்த மாயா சக்தி அதை புரிஞ்சுக்கோப்பாங்கிறதுக்காக தான் இதெல்லாம் சொல்கிறாரு ஏதாவது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லி வைக்கிறாரு இந்த அசனாயாங்கிற பதத்துக்கு அர்த்தம் என்னன்னா அசநாயா அப்படின்னு சொன்னால் ஜலம்னு அர்த்தம் அப்படிங்கிறார் இதுக்கு போய் இவ்வளோ மந்திரம் ஏன் ஜலம்னா அண்ணம் வந்து அன்னம்தான் உடம்ப காப்பாத்துறதுன்னு நினைச்சுக்காதே அன்னத்துக்கு காரணம் ஜலம் பிருத்திவிச்சுங்க இந்த ஸ்தூலமா இருக்கிற அன்னத்துல எத்தனை தைத்திரியோபநிஷற்படி பஞ்சபூதம் சாந்தோக்கியோபநிஷற்படி மூணு பூதம் சாந்தோக்கியோபநிஷத்துல ரெண்டு பூதம் சொல்லாட்டாலும் சைத்ரியோபநிஷத்துல இருந்து பார்வம் பண்ணிக்கலாம் அது ஒண்ணு தப்பு இல்லை ஆகையினால அப்படி சொன்னாலும் அப்படி அந்த விஷயத்துல எடுத்துக்காம இவர் ஜலத்தை எடுத்துக்கிறார் இந்த மந்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அசனிசேஜானீதி எத்தை துருஷோதி நாமா தசித்தம் நயன் தோநாயயம் தசநாயதி திரை துங்கமுத் தோமிய விஜானீஹி நேதமூலம் பயிதி அடுத்த மந்திரம் படிக்கலாம் अन्यत्र अन्नादेवं। தூல அந் அேவங்க அன்னே நிற்க அண்ணே வட அன்னேநன்விட்ச அோமியேஜமன்விஜசோமூலமன்வி சன்மூல சோமியே சர்வா பிரஜா பிரதிஷ்ட நான் படிச்சிருக்கேன் வந்தி சத்ஷ்டம் படிச்சிருக்கேன் இந்து புஸ்து சத்ஷ்டாக இருக்கு பரவாயில்ல சத்ஷ்டிர சத்ஷா தான் பழக்கம் ஏதோ மந்திரத்தில் இதுலயும் மாறி இருக்கு உங்க போன் இருக்காங்க தெரியுது சத்ரதி ரீடிங்யா கிடையாது ரீடிங் விட்டுடுவூலக் சாத் அந்நாதேவம் अनेन शुंगेन, शुंगेन शुंगेन आपो முமூலமன்வி அோமியேலவி சன்மூல சோமியேமாக சர்வா பிரஜா சதாய சத்ஷ்ட ரொம்ப அழகான மந்திரம் ரொம்ப முக்கியமான மந்திரம் எல்லாம் தியானத்துக்கே உரியது நல்ல தியானமும் பண்ணலாம் இந்த மந்திரத்தை இந்த மாதிரி மந்திரங்கள் எல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சு தியானம் பண்ணலாம் இதுக்கு பேர் அப்பவாதம் என்னது ஆரோப்பம் அந்த சத்துல இருந்துதான் சதேவ சோமியதமக் ஆசித் ஏகமேவா திதீயம் தைஷத அப்படி அந்த மந்திரங்கள்லாம் வந்தது அதெல்லாம் வந்து ஆரோப்பம் ஆரோப்பம்னா படைப்பு எப்படி தோன்றியது என்று விளக்கப்பட்டது இப்பொழுது படைப்பு எப்படி ஒடுங்குகிறது என்பது வர்ணிக்கப்படுகிறது ஆகவே நமக்கு மனசில் பதியணுங்கிறதுக்காக இந்த கோயிலில் தீபாராதனை பண்றாங்க பாருங்க தான் இருக்கு ஆக்சுவலா பார்த்தா முதல்ல ஏகமுக தீபம் காட்டுவாங்க அதுக்கெல்லாம் ஒரு கிரமம் இருக்கு அனுலோமக்ரமம் பிரதிலோம இருக்கு ஆகமங்கள் அது மாறும் ஒரு சில ஆகமங்களில் ஆர்டர் மாறும் அதனால் ஒரு ஒரு கோயிலில் பண்ணுற மாதிரி இன்னொரு கோயிலில் பண்ணுவாங்கன்னு பார்க்க நினைக்க முடியாது ஆனால் அதுக்கெல்லாம் வந்து பார்த்தா ஒன்றுலேருந்து ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழுன்னு இப்படி வரும் இந்த கிரமத்தில் வரும் வந்து எல்லாம் கடைசியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் திரும்ப என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஆர்டரில் பூர்ண கும்பலாம் காட்டுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தா பஞ்ச பிரம்ம தேவதா தீபம் அதுலேயும் கணக்கு இருக்கும் அதில் வந்து அஞ்சு முதல்ல நாலு அப்புறம் மூணு அப்புறம் எப்படி தோன்றியது வர்ணிக்கிறது பிறகு படைப்பு எப்படி இறைவனிடம் ஒடுங்குகிறது இப்ப நம்மளுடைய சிந்தனை என்னது இறைவனிடமிருந்தே படைப்பு தோன்றி இருக்கிறது இறைவனிடமே படைப்பு நிலை பெற்றிருக்கிறது ஒடுங்கி விடுகிறதுல பதிய வைக்கணும் அதுக்கு ஒரு ப்ரோக்ராம் அதுக்கு ஒரு சிஸ்டம் திங்கிங் மெத்தர்டு பிரக்ரியா இதுதான் விஷயம் சாஸ்திரம் சொல்ற நமக்கு அந்த அத்வைத பிரம்ம ஜானத்திலேயே நிலைச்சிருக்கிறதுக்காக ஒரு அழகான திட்டம் நமது எண்ணங்களை நெறிப்படுத்துவதற்கான ஒரு திட்டம் தான் உபனிஷத்தினுடைய உபதேசங்கள்லாம் இப்போ என்ன பண்ணார் அன்னத்துக்கு காரணம் என்னது ஜலம்னு சொல்லியாச்சு அப்புறம் ஜலத்துக்கு காரணம் என்னது தெரியும் நமக்கு அக்னி அக்னிக்கு காரணம் என்னதுன்னு தெரியும் சத் இங்கே உபனிஷத்து ரொம்ப கதையெல்லாம் சொல்லலை வளவலான்லாம் நிறைய விஷயம் சொல்லவே இல்லை நீங்க மற்ற புத்தகத்தில் எடுத்தீங்கன்னா இருக்கும் கைவல்லியா வரும் அப்பவாதம் பண்ணியாரோபம் அப்பவாதம் படைப்பு எப்படி தோன்றியது இந்த படைப்பின் திட்டம் எப்படி படைப்பை கொண்டு ஒடுக்க வேண்டியது அதைத்தான் இந்த மந்திரம் சொல்லி கொடுக்கிறது அதற்கு மூலம் எது அன்ன அந் அண்ணம் இயற்க அன்ன இந்தரத்துக்கு மூலம் அண்ணத்துக்கு மூலம் எண்ணாச்சு ஆஹ் வட்டாதிஷு பிஷா இக்கு மூலம் மூலமாக இருப்பது என்ன ஏவ்யா அன்விச்ச இது தெரிஞ்சுக்கோங்க ஏவமேவோ சோமிய ஏவமேவ இவ்வாறே இல்லாட்டி போட்டுக்கணும் அண்ணாத் அந்ந தஸ்யரீர குவ மூலம் சாத் இப்படி போடணும் அன்னத்துக்கு வேறாக ஷரீரத்துக்கு மூலம் எது இருக்கிறது காரணம் இருக்கிறது உணவுக்கு வேறாக உடலுக்கு காரணம் ஏது இருக்கிறது அப்படி போடுங்க அப்படி போட்டால் தான் தெரியும் அண்ணாது அன்னற்ற தஸ்ய ஷரீரஸ் மூலம் சியாத் அது ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுடணும் ஏ தனியா பிரிச்சுடுங்க ரசாத் சோனிதாத் மாம்சம் மேதச அஜ்ஜ மஜ்ஜா தோஷித்புத்தாதிக்கமண ஏன்னா அன்னே புஜியமான மருகம் உபச்சீயமான அன்னமூல தேக சுங்க பரி நிஷ்பண்ணஹா இத்தியர்த்தஹா இந்த ஒரு இதுக்கு இவ்வளவு பெரிய வியாக்கியானம் என்ன சொல்ற இந்த தேகம் வந்து காரியம் சுங்கம் சுங்கம்னா காரியம் மருந்துடாதீங்க இந்த இடத்துல என்ன அர்த்தம் காரியம் இது இந்த காரியத்துக்கு காரணம் என்னதுன்னா அன்னம் அந்த அன்னத்தை பத்தி சொல்ற இந்த அன்னம் இந்த உடம்பு தோன்றினத்துக்கு காரணத்தை எல்லாம் சொல்ற அப்பா அம்மா சாப்பிட்ட சாப்பாடு தான் இந்த உடம்பு அப்படிங்கிறத சொல் அத வர்ணிக்கிறார்டராக கொண்டு போது திரவமாகறது திரவமாகறது உள்ள இருப்ப சமைக்கப்படுகிறது அது வந்து சத்தாக மாறுகிறது அந்த சத்திலிருந்து ரத்தம் வருகிறது ரத்தத்திலிருந்து மாம்சம் மாம்சத்திலிருந்து கொழுப்பு கொழுப்பிலிருந்து எலும்பு எலும்புக்குள்ள மஜ்ஜ மஜக்குள்ள அதே மாதிரி பெண் சாப்பிடும் பொழுது யோசித்யாபியாம் அதுக்கப்புறம் வேற போயிட்டார் போயிட்டார் அதுல இருந்துதான் இந்த சரீரம் பொறந்திருக்கு இந்த சரீரம் வாழ்றது எதனால வாழ்கிறது உணவாலதான் வாழ்கிறது அன்னாந்தே ஜாத்தான் அண்ணே நே ஆகினால அன்னத்திலிருந்தான் உயிர்கள் அன்னரசே நூத்வா அன்னரசே நுத்தி பிராப்பிய அன்னரூபிவியம் விலீயத்தை அன்னமய கோஷூலீரம் கடைசியில் இது செத்து போனா ஒன்னும் பூமிக்குள்ள போடுறோம் அதுவும் உரமா போய்டுறது அதுவும் உணவா மாறுறது சாம்பலாக இருந்தாலும் அதுவும் உணவாக இருக்குது எலும்பை போட்டாலும் சரி பாருங்கள் இதெல்லாம் உடம்பெல்லாம் இதெல்லாம் அந்த போட்டு எலும்பு போட்டால் என்ன ஆகும் அந்த இடத்துல மரம் நல்லா முளைக்கிறது இதை நாம் தெரிஞ்சு வச்சுக்கோம் அதனால் இது அன்னம் எது அன்னத்துக்கு மூலம் எதுனா இந்த ஷரீரத்துக்கு மூலம் அன்னம் இப்போ அந்த சென்டென்ஸ் அப்படியே முடிச்சுடுவோம் அண்ணாத்து அன்னத்த தஸ்ய சரீரஸ மூலம் கொ அதுக்கு வேற எது இருக்க முடியும் அதுதான் அர்த்தம் பார்த்தே குவ கிடையாது வேறு கிடையாது அன்புக்குரியவனே ஏவமேவ் நீ என்ன பண்ணணும்னா சுங்கேன அண்ணேன ஆபஹா மூலம் அன்பிச்ச அன்னத்துக்கு மூலம் ஜலம் தெரிஞ்சுக்கோ சுங்கேன அண்ணேன மூலம் ஆப்பகா அன்விச்ச மூலம் அப்படி போட்டா சௌரியமா இருக்கும் அதாவது காரியமான அன்னத்திற்கு காரியமான அன்னத்தினால் காரணமாகிய நீரை தெரிந்து கொள் அன்விச்சனி தேடுன்னு அர்த்தம் சாதாரணமா தேட விரும்பு அறிந்து கொள்ள விரும்பு அப்படின்னு அர்த்தம் புரிஞ்சுக்கோன்னு அர்த்தம் மூலம் அன்விச்ச அன் புல் அப்ப என்ன பண்ணணும் சுங்கேனா போட்டிருந்தாலும் உபனிஷத்தை பாருங்க இந்த காரியமாகிய நீரினால் காரணமாகியூ அதற்கு மூல காரணமாகிய நெருப்பை தீயை தெரிந்து கொள்வாயாக அன்விச்ச ஹே சோமிய சுங்கேன தேஜஸா காரியமாகிய தேஜஸ்னால நெருப்பால சன் மூலம் அன்விச்ச முடிச்சுட்ட மூலம் சத்து இந்த காரணத்தினால் இந்த காரியாரணத்தை தெரிஞ்சக்கோ ஆக உடலை வச்சு அன்னத்தை தெரிஞ்சுக்கோ இப்படி போறார் உடலுக்கு காரணம் அன்னம் அன்னத்துக்கு காரணம் காரணம் அக்னி அந்த ஜலத்தை இழுக்கிறது எது தாகம் வரும்போது நடக்கிறது தாகம் நம்ம தாகமா இருக்கேன்னு சொல்ற போது என்ன நடக்கிறது உள்ளுக்குள்ள அக்னி தத்துவம் இருக்கு அந்த அக்னி தத்துவம் ஜலத்தை இழுக்கிறது ஜலந்தான் அன்னத்தை இழுக்கிறது எப்படி புரிய வைக்கிறார் அன்னத்தை இழுக்கிறது அதனால என்ன ஆச்சுன்னா அக்னியை எது இழுக்கிறது நம்ம வேணும்னா காத்து இழுக்கிறதுன்னு சொல்லலாம் காத்த எது இழுக்கிறதுன்னு எப்படி சொல்றது எங்கும் வியாபகமா இருக்கு ஆகாஷம் இழுக்கிறது சொல்லி அதெல்லாம் விட்டு மனுஷத்துல அதெல்லாம் இல்லை ஆகினாலும் டைரக்டா சண்மூலம் அன்பிச்சன் மூலம் அன்விச்ச எல்லாத்துக்கும் மூலம் சன்னு தான் சத்து சம்ஸ்கிரு தகாரம் வந்து கிராமர் ரூல்னால நகாரமா மாறிடும் சத்து மூலம்னு ஆயிடும் சன் மூலம் அன்விச்ச இப்படி முடிச்சுட்டார் இனிமே சொல்ற வாக்கியம் தான் ரொம்ப முக்கியம் ஹே சோம்ய இமாக சர்வாக பிரஜாகா சன் மூலாக சத் ஆயதனாக சத்ஷ்டாக இதுதான் ஜப மந்திர மாதிரி இதுதான் ரொம்ப முக்கியமான பகுதி ஹே சோம்யவனே இமாஹா பிரஜாக இந்த சேத்தன அச்சேதன பிரபஞ்சம் சர்வம் போட்டுக்கணும் பிரஜாக சொன்னா இங்க உயிருள்ள உயிரற்ற அனைத்து இந்த டேபிளா இந்த டேபிளா இருக்கட்டும் நாயா இருக்கட்டும் கொசுவா இருக்கட்டும் வரப்போகுது அதெல்லாம் அப்புறம் வந்து இந்த உடம்பா இருக்கட்டும் தோன்றி இருக்கிற மண்டலம் ஏன சராச்சரம் சராச்சரம் சர்வம் ஏன வியாப்தம் அதுதான் அகண்ட மண்டல ஆகாரம் தத்து அகண்ட மண்டல ஆகார பதம் ஏன தரிசிதம் தஸ்மை ஸ்ரீ குரவே நம ஏன இதும் எதனால் இவை அனைத்தும் வியாபிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த மெய்பொருளை யார் நமக்கு காட்டி கொடுத்தாரோ அந்த குருவுக்கு நமஸ்காரம் குருவுக்கு நான் நமஸ்காரம் பண்றேன் எதுக்காக நமஸ்காரம் பண்றேன் அந்த குரு அந்த மொய்பொருளை காமிச்சு கொடுத்தார் எந்த மெய்ப்பொருள் எந்த மெய்பொருள் எல்லா பொய்ப்பொருளையும் வியாபிச்சிருக்கோ அந்த மெய்பொருளை காமிச்சு கொடுத்தார் அதனால குருவுக்கு நமஸ்கார குருவுக்கு நான் நமஸ்காரம் பண்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு ஏன்னா அவர் எனக்கு சத்தியத்தை சொல்லி கொடுத்துருக்கார் அந்த சத்தியம் எப்படிப்பட்டது மிச்சா முழுக்க வியாபிச்சிருக்கிறது அதுதான் அந்த சத்தியம் இமாஹா பிரஜாகா இமஹா பிரஜாகனா இந்த பிரத்யமா சொல்றார் இப்ப நாம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கிற எல்லா வஸ்துக்களும் சர்வம் திருஷ்யா திருஷ்யே இன்னொரு இடத்துல வேத மந்திரங்கள் வாக்கியம் நினைக்கப்படுகிறது ஆனால் கண்ணால் காணப்படுவதில்லை ஏவ மேத்தன்னி போதா சூரிய நமஸ்கார மந்திரம் ஸ்மரியத்தே நச்சதிஷ்யத்தேன் மந்திர ஸ்வரமே ரொம்ப அழா இருக்கும் ஸ்மரியத்தே நச்சதிருஷ்யத்தே அது வேற அர்த்தம் இங்க என்ன சொல்றேன் நீ எதா இருந்தாலும் அதாவது அவிஜாத்தம் அமதம் அஸ்ருதம் ஆஹ் நீங்க போட்டுக்கணும் ஸ்ருதம் அஸ்ருதம் இப்படின்னு போடலாம் தப்பு இல்லை ஏன்னா கான்டெக்ட் பொருத்தமா இருக்கேன் இமாக பிரஜாகனா என்ன அர்த்தம் ஸ்ருதம் அஸ்ருதம் மதம் அமதம் அப்புறம் விஜாத்தம் அவிஞாத்தம் இந்த பிரபஞ்சத்தில் நாம கேட்டது கேட்காதது பார்த்தது பார்க்காதது நினைச்சது நினைக்காது தெரிஞ்சது தெரியாது எல்லாம் தான் இமாகா பிரஜாக அர்த்தம் அதுக்கு எல்லாத்துக்கும் மூலம் என்னது சன் மூலாகா சத்தையே மூல காரணமாக கொண்டிருக்கிறது இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் சத்தையே மூல காரணமாக கொண்டிருக்கிறது வித்யாரண்யா இந்த எடுத்துட்டு இருக்கார் விசாரத்துக்கு ஏன்னா இந்த சத்துக்கு இம்பார்டன்ஸ் கொடுத்து பேசின போர்ஷன் இதுதான் அந்த எக்ஸிஸ்டன்ஸ் பியூர் எக்ஸிஸ்டன்ஸ் அந்த தூய இருப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆழமா உபதேசம் பண்ற உபனிஷத் இந்த உபனிஷத்து தான் மற்ற எங்க பார்க்க முடியாது சித்துக்கு அதே மாதிரி ஆனந்தத்தை போக்கஸ் பண்ணி பேசியிருக்கிற உபனிஷத் தைத்ரோபனிஷத் பிரம்மானந்தோ இமாஹா பிரஜாகா சன் சத்தையே மூலமாக கொன்றிருக்கு காரணமாக கொண்டு இருக்கு அது மாத்திரம் இல்லை அப்புறம் சத்தை விட்டு விலகி வந்து விடுத்தான்னா சத்தை விட்டு விலகி ரொம்ப தூரம் போயிடுத்து இந்த குடம் மண்ணை விட்டு எவ்வளோ தூரம் போயிடுது அப்படின்னா எப்படி இருக்கும் நகை தங்கத்தை விட்டு எங்கேயோ போயிடுது இந்த அலை வந்து தண்ணியை விட்டு எங்கேயோ போயிடுது அப்படின்னா என்ன அர்த்தம் நீ எங்கேயோ போயிட்ட நீ எங்க போயிட்ட என்னைக்காவது அல தண்ணிய விட்டு எங்கயா போயிட முடியுமா நகை எங்க தங்கத்தை விட்டு எங்கேயா போயிட முடியுமா போயிட முடியுமா அதனால சத் ஆயத்தனாக சதாயனாக சத்தேவ ஸ்திதிகாரணம் சத்யேவ சிருஷ்டிகாரணம் சன் மூலாக சத்து தான் சிருஷ்டி காரணம் என்னது என்னது சத்ரதினம் அப்படி சதேவ் கடைசியில் என்ன சிரிஸ்தி லய காரணம் இப்ப வந்து குடத்துக்கு மண்ணு சிருஷ்டி லய காரணம் சிருஷ்டி லய காரணம் உபாதான காரணம் சிருஷ்டி ஸ்தி லய விவர்த்தோபாதான காரணம் அப்படி புரிஞ்சுக்கணும் ஆகவே எப்படி நகைக்கு தங்கம் படைப்புக்கும் அதுதான் காரணம் இருப்புக்கும் அதுதான் காரணம் ஒடுங்கினாலும் அதுல தான் ஒடுங்க போறது நகையை வந்து உண்டு பண்றதும் தங்க கட்டியில்தான் உண்டு பண்றோம் தங்கத்திலே தான் அது இருக்கிறது கடைசியில் அதை ஒன்னா உருக்கினா தங்கமாக ஆக போறது அதில் தங்கத்தை விட்டு ஒரு நாளும் விலகி இருக்கவே முடியாது ஆக மெய்ப்பொருளை விட்டு ஒரு நாளும் இந்த பிரபஞ்சம் நீங்கி இருக்க முடியாது சத்ஷா அதனால இந்த வாக்கியத்தை நல்லா ஞாபகம் வச்சுங்கோ சன்மூலமா சர்வா பிரஜா சதாயிர அடுத்த மந்திரம் அசையுருஷ பிபாசி நாம தேஜையே தோநாயய தேஜ ஆச்சே உதண்ணேத்தி தேத்தோமீ नेदम अमूलं நேதமூலம் பய எத்தைத்தபுருஷி நாம தேஜய தீத்தம் நயத்தை தோநாயம் தேஜ ஆச்சே உதண்ணேதி இப்போ இந்த மந்திரங்கள்ல நீங்கள் சில விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ முதல் ரெண்டு மந்திரம் சுஷுப்தி அதாவது உறக்கத்தை பற்றிய உறக்கம் அதாவதுங்கிற சப்தத்துக்கு அர்த்தம் சொல்லித் அப்புறம் மூணாவது மந்திரம் அசனாயா பிபாசே சொன்னார் ஆனா அந்த மந்திரத்தில் அசனாயாங்கிற பதத்துக்கு மாத்திரம் அர்த்தம் சொன்னார் அசனாயாங்கிற பதத்துக்கு அர்த்தம் சொல்லுவதன் மூலம் தத்துவம் விளக்கப்பட்டது அப்ப அசநாய்கிற பதத்துக்கு விளக்கம் சொல்லி நாலாவது மந்திரத்தில் கடைசியில் கொண்டு போய் சத்தில நிறைவு செய்திருக்கிறார் இப்ப பிபாசாவுக்கு விளக்கம் சொல்றேன் அதாவது அண்ணங்கிற காரியத்தின் மூலமாக மூலமாகிய சத்த புரிஞ்சுட்டோம் இப்ப என்ன சொல்றார் இப்ப ஜலம் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்றார் ஆஹா எத்தனை பிபாசதி நாம எப்பொழுது இந்த மனிதன் தாகம் எடுக்கிறது என்று சொல்லுகிறானோ நீர் அருந்த வேண்டும் என்று தாகமாக இருக்கிறது என்று சொல்லுகிறானோ அப்ப என்ன பண்ணுகிறது நீரை விரும்புகிறானா அப்படின்னு கேட்டா என்ன சொல்றது அக்னிதான் நீரை விரும்புகிறது தாகம்னால என்ன அர்த்தம் தாகம் தஹியத்தே இது தாக தாகம் வந்து ஏற்படுறது உள்ளுக்குள்ள எரியதப்பா ஜலம் விட்டாதான் சமனமாகும் அப்ப அது யாரும் விரும்புறாது அக்னி தான் அதை விரும்புறது அக்னி தான் ஜலத்தை விரும்புகிறது ஆகவே அதை சொல்ற தேஜகா ஏவ அங்க என்ன சொன்னார் அங்க ஆப்பகா ஏவ ந அசித்தம் நயத்தே நேஜகா ஏவ தத் பீத்தம் நயத்தே குடிக்கிற ஜலத்தை அது எடுத்துன்னு போகிறது அது எப்படி அது உதாரணம் அதே உதாரணம் தான் எப்படி பசுமாட்டை ஓட்டின்னு போறானோ குதிரையை ஓட்டின்னு போறானோ மனுஷனை இது பண்றானோ அப்படி இந்த ஜலத்தை ஓட்டின்னு போறது நடத்தின்னு போறது இந்த அக் தத்துவம் அதனால அக்னிக்கு ஒரு பேர் என்னது உதன்யான் பேரா உதன்யா உதக்கம் நயதி இத்யம் உதக்கம் நயதி இதன்யம் சங்கராஜர் சொல்றார் உதன்யான் பேரா அக்னிக்கு பேரு உதன்யான் பேர் உதன்யதி சாந்தசம் தத்தாபி பூர்வவத்து உதன்யான்னு இப்படி போட்டிருக்கீங்கன்னா அது வந்து வேத பிரயோகம் அப்படி இதெல்லாம் லிங்க பேதத்துக்காக சொல்றாரு உதன்யா இஜகா தத்யத்த தேவ சுங்கம் உற்பத்தித்தம் இந்த காரியம் தோன்றியிருக்கிற காரியத்து விஜாணி இதுக்கும் மூலம் இல்ல நினைச்சுடாதே பாருங்க ஜலத்துக்கு மூல அக்னி அக்னிக்கு மூலம் இல்லேன்னு நினைச்சுடாதே இதுக்கும் மூலம் இருக்கு அது என்னது அடுத்த மந்திரம் படிக்கலாம் சசியுவ மூல அோமோலமேஜசோன்வி சன்மூல சோமிய इमा இமா சே பிரய சோமோருஷம்ாவத் துக்க वां ியோம புருஷ்ய பிரய வாணேஜி ஓம் ஈஷரோருமே தி வோமவத் தேயதிணா மூர்த்தே நம மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோனகுருவாழி அருள்வார்த்தையன்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் ஷாந்திஷா ஹரி ஓம் ஆதிகுருநாமிக்கி